வணக்கம் நட்டினையின் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஐந்தாவது செய்தி சேவை மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்தி பங்குனி மாதம் நான்காம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் யான பிரியன் தமிழக செய்திகள் லோக்சபா தேர்தலுக்காக திமுக தனது வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது இருபது வேட்பாளர்கள் இடம்பெற்றுள்ள அந்த பட்டியலில் இரண்டு பெண் வேட்பாளர்களாக கனிமொழி தமிழச்சி தங்க இடம்பெற்றுள்ளனர் திமுகவில் போட்டியிட உள்ள இருபது மக்களவைத் தொகுதி வேட்பாளர்களின் பெயர்களையும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களின் பெயர்களையும் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்தார் திருச்சியில் பெரியார் நூற்றாண்டு கல்வி வளாக சுற்றுச்சுவர் இடிப்பு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலைத்துறை மீது வைகோ கடும் கண்டனங்களை முன்மொழிந்தார் பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனின் டுவிட்டர் கணக்கு இதுவரை தமிழிசை சவுந்தரராஜன் என்ற பெயரில் இருந்து வந்த நிலையில் இன்று முதல் பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனின் ட்விட்டர் கணக்கு இதுவரை தமிழிசை சவுந்தரராஜன் என்ற பெயரில் இருந்து வந்த நிலையில் நேற்று முதல் பெயர் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிடுகிறது இந்த தொகுதிகளில் போட்டியிட விரும்புவோரிடம் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன மொத்தம் இருநூற்று பேர் வாய்ப்பு கேட்டு மனு கொடுத்துள்ளார்கள் பொள்ளாச்சி விவகாரத்தில் நீதிமன்றத்தின் நேரடி பொறுப்பில் துரித விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்திய செய்திகள் ஃபதேபூர் சிக்ரி தொகுதி ஜாட் மக்களின் கோட்டையாக இருப்பதால் அங்கு ஹேமமாலினியை களம் தர்மேந்திராவை பிரச்சாரம் செய்ய அழைப்பு விடுத்துள்ளதன் மூலம் சாதி அரசியலுக்கு பாஜக முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிகிறது நூற்று உறுப்பினர்கள் கொண்ட ஆந்திர மாநில சட்டசபைக்கு ஏப்ரல் பதினோராம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் நிலையில் நூற்று தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை பாஜக தலைமை வெளியிட்டது பீகார் மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலில் பாஜக ஐக்கிய ஜனதாதளம் லோக் ஜனசக்தி கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிலும் நாற்பது இடங்களுக்கான தொகுதிகள் அறிவிக்கப்பட்டன இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் விவரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் புதிய தரவு வெளியாகியுள்ளது இதில் இந்தியாவில் இப்போது மொத்தம் இரண்டாயிரத்து அரசியல் கட்சிகள் உள்ளதாகவும் நூற்றி கட்சிகள் புதிதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அளவில் லோக்பாலையும் மாநில அளவில் லோக் ஆயுக்தையும் அமைக்க வேண்டும் என்று புதிய லோக்பால் நியமனத்துக்கு அண்ணா அசாரே வரவேற்பு இன்று முதல் உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேச அரசியலில் மாற்றத்தை கொண்டு என்னுடைய பொறுப்பு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மாலத்தீவு சென்றுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நிலவும் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக சாலை போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் சீனாவின் ஷான்சி மாகாணத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவில் லின்பென் சிட்டி பகுதியில் உள்ள வீடுகள் இடிந்து விழுந்தன கட்டிட ஈடுபாடுகளில் பலர் சிக்கிக் கொண்டனர் தகவலிருந்து மீட்புக் குழுவினர் அங்கு விரைந்து சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மர்ம பார்சலால் பீதி ஏற்பட்டதால் நியூசிலாந்து விமான நிலையம் மூடப்பட்டது மொசாம்பிக் ஜிம்பாபே மற்றும் மலாவி ஆகிய நாடுகளில் இடாய்ப்புகளை கோர தாண்டவத்தால் இதுவரை நூற்று பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எத்தியோப்பியா விமான விபத்தில் இறந்தவர்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்த சுமார் ஆறு மாத காலம் ஆகலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தோனேஷியாவின் பபுவா மாகாணத்தில் பெய்த கனமழைக்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது நியூசிலாந்து கிறிஸ்டு நகரில் உள்ள இரு மசூதியில் தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை ஐம்பது பேராக உயர்ந்துள்ள நிலையில் அதில் ஐந்து பேர் இந்தியர்கள் என்பதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது நியூசிலாந்தில் உள்ள இரண்டு மசூதிகளில் தொழுகையில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் லைவ் ஸ்ட்ரீம் செய்யப்பட்டது எப்படி என ஃபேஸ்புக் யூடியூப் நிறுவனங்கள் உரிய விளக்கம் நியூசிலாந்து பிரதமர் ஜெசிண்டா ஆர்டன் உத்தரவிட்டுள்ளார் வணிகச் செய்திகள் காதல் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கும் ரேஷன் கார்டு பெரும் வகையில் தமிழ்நாடு அரசு பொது விநியோக பாதுகாப்புத்துறை புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு நிதியாண்டில் நேரடி வரி வசூல் இலக்கு 12 லட்சம் கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கல்வி மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கான வளர்ச்சிப் பணிகளுக்காக விப்ரோ நிறுவன தலைவர் அசிம் பிரேம்ஜி தன்னுடைய சொத்தில் இருந்து ரூபாய் கோடி வழங்கி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி என்னும் ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தியதற்காக நிதியமைச்சர் அருண்ஜேட்லிக்கு பாராட்டு தெரிவித்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் விருது அளித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வாகன சந்தையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்திய ஜப்பான் நிறுவனம் மீண்டும் இந்திய வாகன சந்தையில் களமிறங்கியுள்ளது விளையாட்டுச் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி குறித்து ஹர்பஜன் சிங்கின் டுவிட்டர் பதிவு வைரலாகி வருகிறது ஐசிசி ஒரு நாள் தரவரிசைப் பட்டியலில் பேட்ஸ்மேன் வரிசையில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி தொடர்ந்து முதலிடத்திலும் பந்துவீச்சில் பும்ப்ரா தொடர்ந்து முதலிடத்திலும் இருந்து வருகின்றனர் ஐ தொடரின் பனிரெண்டாவது சீசன் வரும் மார்ச் இருபத்தி தேதி தொடங்குகிறது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் ஐ கொண்டாட்டத்தை எதிர்நோக்கி காத்திருக்க தனது ரசிகர்களுக்கு தீனிவிடும் வகையில் தோனியின் பேட்டிங் வீடியோ வெளியாகியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சேப்பாக்கத்தில் தீவிர பயிற்சியில் இருந்து வரும் நிலையில் அந்த அணி வீரர் ஹர்பஜன் சிங் தமிழில் ட்வீட் செய்து கலக்கி வருகிறார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அதிரடி பேட்ஸ்மேன் சுரேஷ் ரெய்னா ஐ தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் அதிரடியாக விளையாடக் கூடியவர் இவர் இந்த ஐ தொடரில் மூன்று சாதனைகள் படைக்க காத்திருக்கிறார் ஐ தொடரின் தொடக்க போட்டியின் மூலம் ராணுவ நல நிதிக்காக ரூபாய் இருபது கொடுக்க பி திட்டமிட்டுள்ளது இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்